واعتذر ان صيدنا ونبينا مولانا محمد اما بعد فقد قال الله تبارك وتعالى في قرانه الكريم اهوج بالله من الشيطان الرحيم بسم الله الرحمن الرحيم صدق الله العظيم சகோதரிகளே அல்ல அல்லாஹனுடைய மார்க்கத்தை படிக்கக்கூடிய விளங்கக்கூடிய ஒரு மகிலுசில எங்கள் எல்லாரையும் ஒன்று சீர வைச்சிருக்கிற அன்பான தாய்மார்களே நாங்கள் எல்லோரும் பெண்கள் என்று சொல்வதை விடவும் இஸ்லாமிய பெண்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது பெண்களுக்கென்று இஸ்லாம் பிரத்யேகமான நிறைய சிறப்புகளை கொடுத்திருக்கிறது ஒரு பிள்ளையுடைய எதிர்காலம் ஒரு தாயினுடைய கரத்திலே என்று சொல்கின்ற அளவுக்கு தாய்மார்கள் மிகவும் முக்கியமானவர் படைத்து வானத்தை அலஹாக்க அல்லா நட்சத்திரங்களை அமைத்திருக்கிறார் பூமியை படைத்து அல்லா பூமியை அலகாக்க புட்பூண்டுகள் மரங்களை அமைத்து தந்திருக்கிறான் கணவன் மனைவி ஆண் பெண் என்று அந்த இரண்டு சாராரையும் அலகாக்க அல்லாஹ் குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கிறான் கொடுக்கப்பட்ட குழந்தை செல்வங்களை நல்ல முறையிலே பயன்படுத்தினால் நாளைய மறுமையிலே நாம் எல்லோரும் சுவருக்கத்திலே இருப்போம் அல்லாவால் கொடுக்கப்பட்ட இந்த குழந்தை செல்வங்களை நல்ல முறையிலே பயன்படுத்தாமல் இந்த குழந்தைகளுக்கு நல்ல வழிகளை காட்டிக் கொடுக்காமல் நாம் நினைத்ததை போன்று இந்த உலகத்திலே வாழ்வோம் என்றால் இந்த குழந்தைகளே நாளை மறைமேலே எங்களை நரகத்திலே தள்ளிவிடுவார்கள் அவர்களுக்கு குழந்தை இல்லை கவலைப்பட்டார்கள் எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று எனக்கு வாரிசை தாயா அல்ல நீ வாரிசு கொடுப்பதிலே மேலானவன் என்று அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் ஒரு நபி என்னை சனி மனிதனாக ஆக்கிவிடாதே எனக்கும் குழந்தை செல்வத்தை சாய் என்று ஒரு நபி அல்லாவிடத்திலே கையேந்துகிறார் கண்ணீர் வடிக்கிறார் ஆனால் கொடுக்கப்பட்ட குழந்தைகளை நல்ல முறையிலே குழந்தைகளுக்கு நாம் கிடைத்த குழந்தைகளை நியமத்தாக பார்க்காமல் அதை ஒரு சோதனையாக பிள்ளைகளை திருட்டி தீர்ப்போம் என்றால் கண்ணியமானவர்களை நாம் எந்த அந்த நியமத்தை புறக்கணிப்பதாக இருக்கின்றோம் பாருங்கள் ஒரு நபிக்கு குழந்தை இல்லை அவர்கள் அல்லாவிடத்திலே மண்டாடுகின்றார் அந்த நபி கேட்டு துவாவின் ஒரு குழந்தையை அந்த மனைவியோ மலடியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல என்பதாக அல்லா பரிசு அல் குருவாடிலே சொல்லுகின்றார் ஒரு நபிக்கு குழந்தை இல்லை நபி குழந்தை வேண்டும் என்று அல்லாஹுடத்திலே மன்றாடினார்கள் ஆனால் சிறுத்தை குழந்தைகளை நாம் பதுவா செய்கிறோம் என்றால் குழந்தைகளை நல்ல முறையில் நாம் பயன்படுத்தாமல் இருப்போம் என்றால் அன்பான தாய்மார்களை நிச்சயமாக நாளைய மறுமையிலே நாம் அல்லாவிடத்திலே மிகப்பெரிய கை செய்தவாழ்வு என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது எனவே அன்பான தாய்மார்களே எங்களுடைய குழந்தைகளை வளர்க்கின்ற வளர்ப்பிலே இருக்கிறது அந்த குழந்தை இந்த உலகத்தின் விரோதி நாளைய மறுமையின் விரோதி ஒன்றும் அல்லது அந்த குழந்தை இந்த உலகத்தில் எங்களுக்கு கண் குளிர்ச்சி நிம்மதி எங்களுக்கு எதிரி அல்லது எங்களுக்கு விரோதியாக மாறும் கண்ணியமானவர்களே அது எங்களுடைய வளர்ப்பில் தான் இருக்கிறது இரண்டு குழந்தைகளை நாங்கள் வளர்க்கிறோம் என்றால் யோசிக்க வேண்டும் அன்பான தாய்மார்களே சாதாரணமாக யோசிக்க கூடாது எதிர்கால சமூகத்தின் தலைவர்களை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் பிள்ளை எங்களுக்கு கிடைக்க இருக்குது ஆண் ஒன்று பெண் ஒன்று வச்சுக்கொண்டா இந்த ரெண்டு பிள்ளையையும் பிள்ளையாக அல்ல இந்த பிள்ளைகளை பெரிய ஒரு திட்டமிடலோடு பார்க்க வேண்டும் இருபது வருடங்களுக்கு பின்னால் நான் வளர்க்கக்கூடிய ஆண் பிள்ளை பெண்மணியுடைய கணவரை வளர்த்துக் கொண்டிருக்கிறேன் இருபது வருடங்களுக்கு பின்னால் திருமணம் ஒழிச்சு கொடுக்க கூடிய யாரோ ஏதோ ஒரு பெண்ணுடைய வளர்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஒவ்வொரு தாய்மாரை யோசிக்கவன் இன்னும் ஒரு படித்தர மேலே சென்றால் இருபது வருடம் இருபத்தி இரண்டு பின்னால் பிறக்க இருக்கின்ற ஒரு குழந்தையுடைய தாயை தகப்பனை நான் வளர்த்துக் என்னுடைய வளர்ப்பிலே என்னுடைய குழந்தை தாய்க்கு தகுதியா தகப்பனுக்கு தகுதியா என்பதை ஒவ்வொரு தாய்மாரும் யோசிக்கவே ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் முதலாவது ஆசிரியர் முதலாவது முன்மாதிரி மொண்டசூரில உள்ள டீச்சர் அல்ல உள்ள பாடசாலையில் சேருமாறு அல்ல முதலாவது ஆசிரியர் முதலாவது முன்மாதிரி தாய்மார் உள்ள முதலாவது பழகுற பாசையும் தாயுடைய பாசைதான் அந்த தாய் எப்படி இருக்கிறாளோ அதே போன்றுதான் அந்த குழந்தை இருக்கும் அதனால்தான் சொல்வார்கள் அஸ்திவாரங்கள் சீராக இல்லை கட்டிடம் சீராக இருக்காது தாய்மார்கள் பெற்றோர்கள் பொறுப்புதாரிகள் நல்ல முறையிலே இல்லை என்றால் அந்த குழந்தைகள் நல்ல முறையிலே உருவா மாட்டார்கள் தாய் சகாப்பனிடத்திலே பேணிதல் இல்லை என்றால் தப்புவா இல்லை என்றால் இரையற்றம் இல்லை என்றால் குழந்தை இடத்திலே இறை எச்சம் வராது எனவே அன்பான தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹா தந்திருக்கின்ற அந்த குழந்தைகளை செல்வமாக நாம் கருத செல்வம் கொடுக்கப்படாதவர்கள் கவலைப்பட்டார்கள் எங்களுக்கு ஒரு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை நாம் புஷ்பிரயோகம் செய்துவிடக் கூடாது பாவத்தால் ஒரு பாவம் போதும் ஒரு மனிதன் அல்லாவிடத்திலே மாற்றிக்கொள்வதற்கு நாளே மறுபடியில் கை செய்தப்படுவதற்கு அது என்ன பாவம் என்றால் அன்பான தாய்மார்களே யார் யாருக்கெல்லாம் நாங்க செலவழிக்கிறோமோ எங்கட செலவுக்கு கீழே உள்ளவங்க எங்கட பொறுப்புக்கு கீழே உள்ளவங்களை நல்ல முறையில வளர்க்காமல் அவர்களுடைய வாழ்க்கையை நாசமாக்குவது நல்ல வழிகளை காட்டி கொடுக்காமல் அவர்களை விட்டு விடுவது இந்த ஒரு பாவம் போது நாளைய மருமையில நாங்கள் எல்லாரும் வல்லாவிடத்துல மாற்றிக்கொள்வதற்கு எனவே அன்பான தாய்மார்களே இந்த குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் நூலை போலதான் சொல்லுவார்கள் சேலை என்று சொல்லுவார்கள் நூலால எப்படி ஒரு உடுப்பை தைக்கிறோமோ அத நூலை போலதான் அந்த உடுப்பு இருக்கும் அதனால் அன்பான தாய்மார்களே பெற்றோர்களாகிய தாய்மார்களாக எங்களிடத்திலே நிறைய இருக்க வேண்டும் குழந்தைகளை எங்களை பார்த்து தான் முன்னுக்கு வரப்போகிறார்கள் சொல்லுவார்கள் சிறுவர் உலவியில சொல்லுவார்கள் அருவறுப்பான விடயங்கள் பேசாதே பேசாது கேட்ட விடயத்தை பேசும் அருவறுப்பான விடயம் என்ற ஒரு குழந்தை பேசுதாக இருந்தா கெட்ட விடயம் ஒன்றை குழந்தை பேசியதாக இருந்தா அது கெட்ட விடயத்தை தானாக பேச இல்லை அது கேட்ட விஷயத்தை பேசியது வாப்பா உம்மா அல்லது பழங்கக்கூடிய இடத்துல யாரோ பேசின விடயங்களை காதால கேட்டுட்டு பேசுது கேட்ட விட பேசுது கெட்ட விஷயம் பேசல தாய் சாப்பன் எப்படி நடந்து கொள்கிறாங்களோ எப்படி பேசுறாங்களோ எப்படி கதைக்கிறாங்களோ அதைத்தான் எங்களுடைய குழந்தைகள் பேசும் எனவே அன்பான தாய்மார்களே சகோதரிகளே குழந்தைகளை வளர்க்கவே இந்த குழந்தைகள் வளர்க்கவில்லை குழந்தைகள் வளர்கின்றார்கள் வீட்டுல என்ன செய்யுது நாய் வளருது பூனை வளருது எலி வளருது பள்ளி வளருது ஆடு மாடு எல்லாமே வளர்ந்து கொண்டு போகுது வளர்ந்து கொண்டு போகுதுமார்கள் பார்த்தா அஞ்சு பத்து வருஷம் வழிநாட்டுல சில வாப்பமாரை எடுத்து பார்த்தா பன்னெண்டு பதிமூணு வருஷம் வழிநாட்டுல கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே இப்படி வளர்கின்ற பிள்ளைகள் வளர்க்கப்படுகின்றார்களா வளர்கின்றார்களா பாசத்தை அன்பை காட்டி வளர்க்க வேண்டிய குழந்தைகள் பாசம் அன்பை காட்டாமல் வளர்க்கப்படுகின்ற குழந்தையுடைய உள்ளத்திலே பாசம் இருக்குமா அந்த பிள்ளை எதிர்காலத்திலே தகப்பனாகினால் தகப்பனாக கூடிய அந்த ஆற்றல் அந்த குழந்தைக்கு இருக்குமா எனவே அன்பான தாய்மார்களை ஒன்றை ஆழமாக உள்ள பதிய வைங்கள் குழந்தைகள் வித்தியாசம் உதாரணமாக எங்களுடைய வீட்டுல ஒரு பங்காக அல்லது ஒரு நிகழ்ச்சிக்காக வேண்டி அல்லது ஒரு விருதுக்காக வேண்டி ஒருத்தர் அரைச்சி கடைக்கு போறாக வச்சுக்கொள்ளும் ரெண்டு கிலோ அரைச்சிய வாங்கிட்டு வாங்கி நாய ஒன்று என்ன செய்யுது அப்படியே அந்த ரெண்டு கிலோ அரைச்சி தூக்கிட்டு போயிரு தூக்கிட்டு போய் எங்கயே காட்டுல கொண்டு போய் சாப்பிடுது இன்னும் ஒரு நாய் என்ன செய்யுது என்னுடைய வீட்டுல இருந்து இப்படியே வேட்டுக்கு போய் ஒரு முயல் அண்டையோ அல்லது ஒரு மிருகம் ஒன்றையோ அப்படியே கவிக் கொண்டைகளையும் கொண்டு தருக்கு இது மாறிய ஒரு வித்தியாசம் இருக்குது முதலாவது அதுக்கு தெரியாத வீட்டுல விருந்துக்கு சமைக்க கொண்டு போறாங்க இறைச்சி என்பது விளங்காது அது நினைச்சுட்டு எல்லாம் நினைதால் எனக்கு சாப்பாடா போட்டுட்டான் இன்றைக்கு எனக்கு விருந்து தான் சொல்லி அதுக்கு விருந்து கொண்டு வை அதுல கொண்டு போய் கணியமானவர்களும் ஒரு நாய் இருக்குது வளர்த்த நாய் நன்றி சொல்ற புத்திமதிகளை கொஞ்சம் கேட்டு நடக்கிற நாய் நாங்க அக்கம் பக்கத்துக்கு எங்கேயாவது தூரத்துக்கு போனா எங்க வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற நாய் தெரியாதவங்க யாரு வந்தா குளிக்கிற நாய் தெரியாதவங்க யாரு வந்தா துரட்டுற நாய் எங்க பிள்ளைகள் ாலும்பே இந்த சாப்பிட மாட்டாங்க அதனால நான் ரத்தம் இதுல வாய பதிக்க கூடாது கொடுக்குது ஒரு நாய் வளர்க்கப்படுகின்ற போதும் வளர்க்கப்படாத போதும் ரெண்டு நாய்க்கடையில வித்தியாசம் இருக்குமாக இருந்தால் அதை விட ஒரு அறிவு கூடுதலாக கொடுக்கப்பட்ட இந்த மனிதர்கள் வளர்க்கப்படுகின்ற போது வளர்க்கப்படாத போது நிறைய வித்தியாசத்தை காண எனவே அன்பான தாய்மார்களே சகோதரிகளே எங்களுடைய குழந்தைகள் இந்த குழந்தைகளை நல்ல முறையிலே நாம் வளர்க்க வேண்டும் அப்படி வளர்க்கின்ற போது நிச்சயமாக அந்த குழந்தைகள் எதிர்காலத்திலே சமூகத்தின் தலைவர்களா வருவார்கள் எதிர்காலத்தில் சமூகத்தின் பொறுப்புதாரிகள் ஆறுவார்கள் இந்த என்ன நடக்குது என்றால் அன்பான தாய்மார்களே மன்னிக்க வேளும் குழந்தைகளுக்கு அதிகமாக நேரத்தை கொடுங்க ஒவ்வொரு நாளும் உங்களோட கணவன் கொஞ்சம் நேரத்தை கொடுங்க ஒவ்வொரு நாளும் கணவன் மாறிய கொஞ்சம் நேரத்தை கொடுங்க முடியுமாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் பெற்றோர் அவங்கள ஊர்ல இருக்கிறாங்களா கொஞ்சம் நேரத்தை கொடுங்க ஒவ்வொரு நாளும் கழியுது ஆனா அதுல நேரத்தை கொஞ்சம் எடுத்து எங்கட குடும்பத்துக்கு எங்கட வாப்பாக்கு எங்கட கணவருக்கு எங்கட பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தை கொடுங்க நேரம் கொடுக்கலாம் பிரச்சனை வருக்க இல்லைன்னா பிரச்சனை வருவான் உளவியல் ஒரு பிள்ளை செய்யக்கூடிய திறமைகளை நல்ல நல்ல விடயங்களை அந்த குழந்தை பெற்றோர்களிடத்திலே காட்டி அவர்கள் ஒவ்வொரு குழந்தைகள் இன்றைய காலத்திலே விரும்புகின்றார் மிகவும் விரும்புகின்றார் இன்னும் சிறுவர் உளவியல் சொல்லுகின்ற ஒரு விடயம்தான் இன்றைய சிறார்கள் அடிமை இல்லை அன்புக்கு அடிமை அவட பிள்ளைக்கு ஒரு கடமான ஒரு வார்த்தையால் ஒரு விஷயத்தை சொல்லி சொல்ல சொல்லு செய்ய ஏவுங்க செய்ய மாட்டாங்க அன்பாக சொல்லுங்க வாங்க மகே வாங்க மகள் சொல்லுங்க மகள் குரவானதுங்க மகள் நானும் குருவான வாங்க மகள் கண்ணியமானவர்களே இது பிள்ளையுடைய வாழ்க்கையில நிறைய தாக்கப்படுது இந்த அளவுண்டா சொல்லலாம் அழகி வசல சொன்னோட குழந்தைகளுக்கு ஏழு வயதானா தொலை ஏவுங்க பத்து வயதானா தொலை ஆட்சிங்களோட பிள்ளைக்கு அடிச்சு சொல்ல வை ஏழு வயதுலேருந்து பத்து வயது வரைக்கும் பிள்ளைகளுக்கு தொலை ஏறிக்கொண்டே இருக்கும் அஞ்சு முறை சொல்லணும் பாப்பா அஞ்சு முறை சொல்லணும் பள்ளியுடைய அதான் அஞ்சு முறை கேட்கும் பழனஞ்சு விடுத்தம் ஒவ்வொரு நாளும் இந்த குழந்தைகளுடைய காதுல ஏழு வயதுல இருந்து வயது வரைக்கும் தொழுவ மகள் தொலுவ மகேன் என்று சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும் வயது வரைக்கும் இந்த குழந்தைகளுக்கு சொல்ல இல்லைன்னா அந்த பெற்றார்கள் அல்லாவுள்ளதால் விசாரிக்கப்படுவார்கள் தந்தை வெளிநாட்டில் இருந்தாலும் ஒரு நாள் விசாரிக்கும் ரெண்டு நாள் விட்டு கோல் எடுத்தால் அந்த மகாசபாவை கேட்டுக்கொள்ள விசாரிச்சுக் கொள்ளவே அன்பான தாய்மார்களே நான் ஒரு விஷயம் ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தினேன் குழந்தைகளுக்கு நேரம் கொடுக்க வேண்டும் ஒரு பிள்ளை பாடசாலைக்கு போயிட்டு சில வேலைகள் செஞ்சுட்டு வருகா என்ன மகன் செஞ்சீங்க என்ன படிச்சுட்டு இருந்தாங்க சேருக்கு நீங்க படிச்சு கொடுத்தீங்கன்னால சேர் அவ்வளவு படிச்சுட்டு இருந்தாங்களா தாங்க கொப்பியை பாப்போம் சில பிள்ளைக்கு சேருமா இருக்கு படிச்சு கொடுக்க போய் ஏன்னா சில பிள்ளைகளுக்கு மகன் இந்த பாடத்தை வாசிமா நான் வாசிக்குமாற நீங்க வாசிக்க சில பிள்ளைகள் அடம் எனவே எங்கடைய பிள்ளை படிச்சு கொடுத்துட்டு வருதா படிச்சுட்டு வருதா என்று ஒவ்வொரு தாய்மாரும் செக் பண்ணணும் ஒவ்வொரு நாள் மகாசபா அந்த பிள்ளைகளிடத்துல சுய விசாரணையொன்னு நாங்க செய்யறத போல பிள்ளைகள் விசாரணை செய்யணும் எனவே அன்பான தாய்மார்களே பிள்ளைகளுக்கு நேரம் கொடுத்து புத்திமதிகள் ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுக்கணும் ஏன்னா இன்றைய உலகம் முந்தைய உலகம் மாறி இல்லை முந்தைய கால மாறி இல்லை இன்றைக்கு பிள்ளைகளை கெடுக்க கூடிய எல்லா சாதனங்களும் வந்து இன்னைக்கு எங்களுக்கு விரும்பிய விரும்பாமலோ மனுஷான கணக்கில போன்ல நேரம் போகுது ஆனா எங்களோட வாக்கு அம்மா கொடுக்கிற நேரத்தை விடவும் பள்ளியை கொடுக்கற நேரத்தை விடவும் குழந்தைகளுக்கு கொடுக்கற நேரத்தை விடவும் அதிகமான நேரம் போனோட கழியுது விரும்பிய விரும்பாமல் அதுல கழியுது எனவே நேரங்கள் அதில் இருந்து குழந்தைகளுக்கு அதிகமாக நேரத்தை கொடுங்க பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை போதியுங்க ஒழுக்கத்தை என்ன செஞ்சாங்க சின்ன வயசுல பல போனோம் ஒழுக்கம் இருக்குதே அது முஸ்லீம்களை பாதுகாக்க முக்கியமான ஒரு கேடயம் எங்க போனாலும் ஒழுக்கத்தை நாங்கள் அணிஞ்சு கொள்ளணும் ஒழுக்கம் எங்களோடு இருக்கணும் உடுப்ப உடுத்த மானத்தை மறைக்கிறத போல உடுப்ப உங்க மானத்தை மறைக்கிறத போ ஒழுக்கத்தை வச்சுங்க மானத்தை மறைக்கோடும் இன்னைக்கு சில மக்களை நாங்க சமூகத்தில் பார்க்குற வீட்டுலுக்கு மட்டுந்தான் ஒழுக்கம் பசாருக்கு போனா ஒழுக்கம் இல்ல துண்டில்லை மேல எந்த ஹிஜாபும் இல்லை எந்த அபயாவும் இல்லை அதே போன்றும் டிப் பயணங்கள் போனா எல்லாம் மியூசிக்கெல்லாம் கேட்கிற பாட்டு கேட்கிற ஆடல் பாடல் கூத்து எல்லாம் இருக்கு எனவே எங்களை நாங்க போனாலும் ஒழுக்கம் என்ற ஆடுக்கோ ஒழுக்கம் ஒழுக்கம் இருக்குதே மிக முக்கியமான ஒரு அம்சம் ஒழுக்கம் இல்லையா சொன்னாங்க செஞ்சு கொள்ளுங்க ஒழுக்கம் இல்லாட்டி மனிதன் மிருகத்தை கேவலமானவனாக மாறிவிடுவான் ஏனண்டா மிருகம் இருக்குதே ஒரு ஜராவைய அழுக்க செய்யறதுக்கு ஒரு முறை இருக்கு அந்த முறையோட தான் செய் உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட இனத்தோட குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட முறையோட தான் செய்க்கம் இல்லாத மனிதன் இருக்கிறானே மிருகத்தை உடவு கேவலமான ஒரு ஜராவைய ஒரு அழுக்க எப்படி செய்யலுமோ யாரோட செய்யலுமோ எங்கெங்க போய் செய்யலுமோ எல்லா அமைப்பிலும் செய்வான் ஏன் ஒழுக்கம் இல்லாதான் எனவே அல்வா எங்களுக்கு ஒழுக்கத்தை தான் இருக்கிறான் எல்லா மார்க்கத்துக்கும் விசேட சிறப்பம் இருக்குது இஸ்லாத்தம் முன்மாதிரியான தாய்மாராக வாழ்ந்து காட்டோம் தாய்மாராக என்னுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான ஒரு தாயாக கணவனுக்கு முன்மாதிரியான ஒரு மனைவியாக தாய் சாப்பனுக்கு முன்மாதிரியான ஒரு குழந்தையாக முழு ஊருக்கு முன்மாதிரியான ஒரு நல்ல இஸ்லாமிய பெண் ஆக நாங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் கண்ணியமான தாய்மார்களே நல்ல பக்குவங்கள் வெளிப்பட வேண்டும் நினைத்த வரந்த உலகத்திலே வாழக்கூடாது குழந்தைகளை வாழ்க்கையை சீராக்கி நாஷ்டமாக்கிவிடக் கூடாது எங்களுக்கு ஒரு வாழ்வு நாளை மறுமையில் இருக்குது இது ஒரு வாழ்க்கையை தயார் பண்ண வந்த விடம் மனிதன் மண்ணோடு அதிக தொடர்புள்ளவன் மினத்துரா அலத்துறா இளத்துரா மண்ணில் வந்தோம் மண்ணுக்கு மேலே வாழுகிறோம் மண்ணுக்குள்ளே போகிறோம் எனவே மண்ணில் இருந்து மண்ணுக்கு மேலே நினைத்தவாறு வாழ முடியாது சில மனிதர்கள் மண்ணுக்கு ஆசைப்படுகிறார்கள் சில மனிதர்கள் பொண்ணுக்கு ஆசைப்படுகிறார்கள் சில மனிதர்கள் உலகத்தையே ஏதோ ஆட்சி படைப்பதை போன்று நினைக்கின்றார்கள் எனவே கண்ணியமான தாய்மார்களே மண்ணிலிருந்து வந்தாலும் மண்ணுக்கு மேலே வாழுகிறோம் மண்ணுக்குள்ளே தான் போகிறோம் மண்ணுக்குள்ளே போனாலும் நாளைய மருமையிலே அல்லா எங்களுக்கு நிம்மதியை தர இந்த உலகத்தில் இஸ்லாம் காட்டிய முறை பிரகாரம் நாங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் நாம் எல்லோரும் நாளைய மறுமையில கை செய்த வாங்கலாம் நாங்கள் எல்லாரும் நான் ஆரம்பத்துல சொன்னதை போன விரும்பியோ விரும்பாமலோ போனுக்கு அடிமையோம் எப்ப மாத விடவும் அதிகமான அடிமையாக சமுதாயமாக இருக்கிறோம் குழந்தைகளும் போனுக்கு அடிமைப்படுத்தி விட்டோம் எங்கட புள்ள அழுகுதா அடம்பிடிக்குதா உடனே போனை கொடுக்கிறோம் பிள்ளைக்குது அடிமை சில பிள்ளைகள் பதினேழு வயசு தாய்மார்களே சகோதரிகளே ஒன்ற உள்ளத்தில் ஆழமாக ஞாபகம் வச்சு கொள்ளுங்க இன்னைக்கு சந்தோஷமாக இருந்த நிறைய குடும்பங்களை இந்த போன் நாசமாக்கி இருக்குது சிரிச்சி சிரிச்சி வாழ்ந்த எத்தனையோ குடும்பங்களை நடு தெருவுல விட்டு இருக்குது நல்ல கட்புகளை ஒழுக்கமாக பாதுகாத்துவாங்க எத்தனையோ குழந்தைகளுடைய வாழ்க்கையை நாசமாக்கு இருக்குது முடிச்சிருக்குது அதிகமாக ஊறி கால நேரத்தை கலத்திடாதீங்க சாதாரணமான ஒரு விடயம் அல்ல வீட்டுல முந்திய ஒரு காலம் இருக்கு மகிழ்வுக்குமே சாவுக்கும் படையில பொருவான உதுவாங்க ஆனா என்ன நடக்குது அந்த வீட்டுகள்ல திலாவத் அங்க இல்ல அங்க என்ன நடக்குற வேற இன்னொரு பேசப்படுது கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே போன் இருக்குது போன் ஒன்றுமே அறியாத ஒரு குழந்தையே போல அது நல்ல ஒருத்தர் கைக்கு போயினா பயன்படுத்த நல்ல வேலைக்கு பயன்படுத்தலாம் அதே போன்று கைக்கு போன அருவறுப்பான விஷயங்கள் கெட்ட விஷயம் ஆபத்தானது டிவி இருக்குதே போன விடவும் ஆபத்தானது அது பண்ணப்பட்டது அது அட்டவணையோடு இயங்கக்கூடியது நாங்க விரும்பியோ விரும்பாமலோ கணவன் மனைவியாகவோ அல்லது பெற்றோர் பிள்ளைகளாகவோ எப்படியோ அதுல போகக்கூடிய தெருவுள்ள பாத்தே ஆக வேண்டும் அது நல்ல காட்சியோ கெட்ட காட்சியோ அது பாத்தே பார்த்தே ஆக வேண்டும் சில ஒரு விளையாட்டு தானே பார்ப்போம் ஆனா விளையாட்டு எவ்வளவு அநியாயங்கள் நம்ம போடப்படுது விரும்பிய விரும்பாமலோ ஏனே அருவறுப்பான விஷயங்களை பார்க்க வேண்டிய நிலைமையப்படுது எனவே அன்பான தாய்மார்களே சகோதரிகளே போன் இருக்குதே ஒன்று அறியாத குழந்தைய போல நல்ல ஒருத்தர கை கொடுத்தா தவுக்கு பயன்படுத்துவாங்க அருவறுப்பான கை கிடைச்சா அது பாவத்துல போகும் அதனால சின்ன வயசுகள் கையில போன்களை கொடுத்துடாதீங்க அது நாசத்துல கொண்டு போயிட்டு இருக்கும் யூடியூபி போற பயான கேட்கத்தான் ஆனா விரும்பிய விரும்பாம அறுவருப்பானவிகளை பார்க்கவே நிலைமை ஏற்படும் பேஸ்புக்கு போற நல்ல தகவலை பார்க்கணும் சில நல்ல எண்ணத்தோட தான் விரும்பிய விரும்பாமல் அங்கு அறுவறுப்பான செய்திகளை பார்க்கவே நிலைமை ஏற்படும் இன்னைக்கு முகம் காணாத எதிரியாக அந்த எதிரியல்ல முன்னால எங்களுக்கு எதிராக கொண்டு வருவார் எனவே அன்பான தாய்மார்களே கால நேரங்கள வீணாக கழித்து விடாதீர்கள் நிச்சயமாக நாளே மறுமையில் அல்லா விசாரிக்க இருக்கிறார் ஒன்று நினைத்து வெறுமெனே ஏதோ ஒரு சில தேவைகளுக்காக வேண்டி சில உலமாக்களுக்காக வேண்டி தொடங்கி வைக்கப்பட்ட ஒரு சிலபஸ் நிறைய விலகிக்கொண்டிருக்கிறான் கண்ணியமான தாய்மார்கள் அப்படி அல்ல எங்கட குழந்தைகள் எதிர்காலத்தை மையப்படுத்தி எங்களுடைய எதிர்காலம் குழந்தைகளுடைய வளமாக இருக்க வேண்டும் நல்ல ஒரு வாழ்வாக அமைய வேண்டும் இருக்கான் பாடத்திட்டம் குழந்தைகளை மாற்று மாற்றுவது மாத்திரம் அல்ல குழந்தைகள் வாழக்கூடிய வீட்டை மாற்ற வேண்டும் குழந்தைகளுடைய வாப்ப அம்மாற்ற வேண்டும் அந்த குழந்தைகள் வாழக்கூடிய ஊரை மாற்ற வேண்டும் அந்த குழந்தைகளுடைய உறவுகளை மாற்ற வேண்டும் இதுதான் மக்தனுடைய நோக்கமாக இருக்கிறது ஆரம்பத்தில் இருந்த குரான் மதர்சாக்கள் எடுத்துக் நாங்கள் ஒரு காரம் குருணாமத்தாக்கு போனவர்கள் தான் அன்மான தாய்மார்களே சகோதரிகளே ஆனால் பெரிய வயதுல பன்னெண்டு பதிமூணு வயதுல தான் அத்தகையாத்து வஜ்ஜகத்தெல்லாம் தெரியும் ஆனா இன்னைக்கு மத்த போற பிள்ளைகளிட்ட கேட்டு பாருங்க ஏழு எட்டு வயதுல பிள்ளைகளுக்கு அத்தகையாத்து வஜ தெரியும் ஆனா குழந்தைக்கு தெரியாது இது எங்க ஓதுகண்டி இது எங்க ஓதுலியாத் எங்க ஓதுறனு தெரியாது வஞ்சாத் எங்க ஓதுறே தெரியாது ஆனா பிள்ளைக்கு எல்லாமே பாடமாக்கி இருக்குது ஓதுகின்ற போது தொழுவோம் ஒண்ணுமே தெரியாது ஆனா அன்னைக்கு சிறு பிராயத்திலே புள்ளுவோல் பாடமாக்கிடுறாங்க எனவே அன்பான தாய்மார்களே மத்தம் பெற்ற பாடத்திட்டம் இருக்குது அது பெரிய ஒரு நோக்கத்தை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு லட்சக்கணக்கான உள்வாங்கி எடுத்து போகின்ற மிக முக்கியமான ஒரு பாடத்திட்டம் பின்னால் எங்கட ஜ எங்கட கு எங்கட குழந்தை கண்ணீர் வடிச்சு எங்களுக்கு அஞ்சு பத்து வருடங்களுக்கு பின்னால் அந்த யாருமே முஸ்லீம்களை காவலி எடுக்க கூடாது பத்து பதினஞ்சு வருடங்களுக்கு பின்னால் ஒரு பாடசாலை எடுத்துக்கொண்டாடி அதான் கேட்குதா அங்க படித்துசிரியர் அல்லது ஒரு ஆசிரியை மக்து வந்த ஒரு ஆசிரியர் அல்லது ஆசிரியாயிருப்பார் அதான் கேக்குதா அந்த ஆசிரியர் கணியமானவர்களே பத்து பதினஞ்சு வருடங்களுக்கு பின்னால் ஒரு நிர்வாகத்துல பள்ளியில அதிரத்து வரையில் அதான் கேட்கும் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் அல்லது ஜமாசார் ஒருவர் போய் வந்த ஒருவராக இருப்பார் என்ன செய்வார் வரையில் போய் வந்த ஒருவர் சொல்லுவார் இதுதான் மார்க்கத்தை படிப்பது எல்லோருடைய இங்கிலீஷ் இருக்குது அது தேவைக்கு பயன்படுத்தி படித்துக் கொள்ளலாம் எல்லாரும் இங்கிலீஷ் படிக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல எல்லாரும் சிங்களம் படிக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல எல்லாரும் அவசியம் அல்ல எல்லாரும் ஆர்க்கத்தை படித்து தூய்மையான முறை செய்ய வேண்டும் ஒவ்வொருவரும் தொழுகையுடைய சட்டத்தை படிப்பது கட்டாயம் அவர்கள் அவர்கள் வாழ்ந்த சகாபாக்கள் கண்ணியமானவர்களை சொல்லலாகோ அலைவசலம் அவர்கள் சில பாசைகள் தேவைப்படுகின்ற போது அவர்கள் படித்துக் கொள்ளவில்லை ஆனால் சில சகாபாக்களை நியமித்திருந்த பாசையை படியுங்கள் என்று சில சகாபாக்களை நியமித்தார்கள் ஏ சில தேவைகளுக்கு சில பாசப்படுகிறது ஆனால் அது கட்டாயம் அல்ல மார்க்கத்தை படிப்பது கட்டாயம் இன்னும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோரும் மீதும் இந்த மார்க்கத்தை படிப்பது கட்டாயம் எனவே அன்பான தாய்மார்களே பெண்களுடைய பகுதி விரிவான ஒரு பகுதி பெண்களுடைய பகுதி மிகவும் விரிவான ஒரு பகுதி பெண்கள் படிக்க வேண்டிய பகுதி ஆண்களையுடன் அதிகமான ஒரு பகுதி சுத்தமா அது ஒரு வேறொரு பகுதி குழந்தை வளைப்பா அது ஒரு வேறொரு பகுதி தலாக்கா அது ஒரு வேறொரு பகுதி குடும்ப வாழ்க்கையா அது ஒரு வேறு பகுதி கணவமான சந்தோஷப்படுத்தக்கூடிய வாழ்க்கை அது ஒரு வேற பகுதி கண்ணியமானவர்களே எனவே பெண்களாப்பட்டவர்கள் நிறைய விடயங்களை படிக்க வேண்டும் எனவே அதற்காக நகரில் இங்கே ஜம்இ சொலமாக வழங்கப்பட்டிருக்கின்ற மக்த பாடத்திட்டம் இருக்கிறேன் இது பலரும் பல கருத்துக்களை சொல்வார்கள் ஆனால் எங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லதாக வளமானதாக வேண்டும் என்றால் இந்த மக்தம் வளர்க்கப்பட வேண்டும் இந்த மக்தபால் நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் நிறைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் நிறைய ஊர்களில் மாற்றம் இந்த மாற்றத்தை நோக்கித்தான் நாம் எல்லோரும் செல்ல வேண்டும் எனவே அன்பான தாய்மார்களே சகோதரிகளே மக்த போய் வருகின்ற குழந்தை இடத்திலே முக்கியமாக அன்றான துவாக்களை கேட்டு பாருங்கள் முக்கியமான சூறாக்களை கேட்டு பாருங்கள் உங்களுடைய குழந்தைகள் பாரம் குழந்தைகள் முன்னேறி இருக்கிறார் கண்ணியமானான் தாய்மார்களே ஏனென்றால் முந்திய ஒரு காலம் இருந்தது குருவானை படித்து கொடுப்பதற்காக பெரிய பெரிய மஜமாக இருக்கவில்லை அலி அவர்கள் ஏழு வயதுல எங்க மதுரை டவுன்லயா இல்ல ஒரு தாயுடைய மணியில் இமாமுனா சாபிர் அஹமது அலி அவர்கள் ஏழு வயதுலான ஒரு தாயுடைய மடியமார்களே சகோதரிகளே இன்னைக்கு தெரியாது அதனால குழந்தைகளுக்கு நாங்கள் எப்படி ஒதுக்கீடு போகிறோம் குழந்தைகளுக்கு எப்படி நாங்க வழிகாட்ட போகிறோம் கண்ணியமானவர்களே எனவே பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த பிள்ளைகளை ஒப்படைக்கிறோம் நாங்கள் அந்த பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒரு தாய்மாரிய கரத்திலே அந்த பிள்ளைகளுடைய வாழ்வு இருக்கிறது அதுவான தாய்மார்களே எங்களோட குழந்தைகள் பாடசாலைக்கு தொடராக அனுப்பி வைக்கிறோம் ஆனால் எங்க குழந்தைகளை நாங்கள் இந்த மக்தபுக்கு சிலர்கள் தொடராக அனுப்புவதில்லை கண்ணியமான தாய்மார்களே குழந்தைகளை தொடராக அனுப்புவீர்கள் பாடத்தினுடாக இலகுவாக கொடுக்கப்படுகிறது குழந்தைகளை உற்சாகப்படுத்து குழந்தைக்கு ஒரு நாள் நீங்கள் விரிவு கொடுத்து விடுகிறீர்களா அந்த குழந்தை ஏனைய விசேஷங்கள் வருகின்ற போது விடுமுறை இருப்பதற்கு முயலும் கண்ணியமான பெற்றோர்களே ஒரு கவலையான செய்தி என்னண்டா அண்மையில் ஒரு முக்கியமான மக்கள் கூட்டத்தில் நடந்த ஒரு விஷயம் என்னண்டா ஒரு முக்கியமான ஒரு பங்கன் விழாவுக்காக வேண்டி பெற்றார்மாருக்கு ஒரு கூட்டம் போட்டார்கள் முதலாவது கூட்டம் மூணோ நாலோ பெற்றார் மாறு வந்திருந்தார்கள் இரண்டாவது கூட்டம் ஒரு நாலஞ்சு பெற்றார் வந்திருந்தார்கள் மூணாவது கூட்டம் பெற்றார் பத்து பேரும் வந்த கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே ஒரு மழை காலம் எதை சொல்ல வருகிறேன் என்றால் மூணு நாளும் சாதாரணமான ஒரு மழை பெற்றோர்கள் கூட்டத்துக்கு வரவில்லை வருடமாக ஆனால் அந்த பெற்றோருடைய பிள்ளைகள் இரண்டு வருடங்களும் மொத்தம் நடக்கின்ற நாட்களிலே ஒரு நாள் கூட தவறாமல் வந்த பிள்ளைகள் ஆறு ஏழு பிள்ளைகள் சுமாராக ஆறு அல்லது ஏழு பிள்ளைகள் இருந்தால் சொல்ல என்றால் இரண்டு வருடங்கள் மூட விடுமுறை எடுக்காமல் நோயாக இருக்கலாம் குழந்தைக்கு கடுமையான மழையாக இருக்கலாம் வெயிலாக இருக்கலாம் லீவ் எடுக்காமல் விடுமுறை போடாமல் அந்த குழந்தை தொடராக மத்தபுக்கு வருகை தந்தது ஆனால் மத்தமுடைய அறுவடை கூட்டம் மத்தமுடைய பிரதிபலனை மேடையிலே காணுகின்ற கூட்டம் அதை அழகாக செய்வதற்கு பெற்றோர்களை அழைக்கின்ற போது மூணு கூட்டத்துக்கும் வராத பெற்றோர்கள் எத்தனை பேர் எனவே மார்க்கத்தை படிப்பதிலே பெற்றோர்களுக்கு அக்கறை குறைவாக இருக்கிறது பிள்ளைகளுக்கு அக்கறை கூட இருக்கிறது எனவே அன்பான தாய்மார்களே சகோதரிகளை அதிகமாக இதில் அக்கறை செலுத்துங்கள் கவனம் செலுத்துங்கள் கண்ணியமானவர்களை எதை நான் சொல்ல வருகிறேன் என்றால் இன்று உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு வழிகட்ட அமைப்பினர் சாக்கள் காதி என்ன செய்கின்றார்கள் என்றால் அவர்கள் ஒரு சிலபஸை வைத்துக் கொண்டு குழந்தைகளை வழிகெடுப்பதற்காக அவருடைய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார் குழந்தைகளுக்கு குரோணை மட்டும் கொடுத்தால் போதாது ஒரு ஆணுக்கு நிறைய விளக்கம் இருக்கிறது ஒரு ஆணுக்கு நிறைய சிறப்பு இருக்கிறது வலிக்க வேண்டிய மார்க்க வேண்டிய நிறை இருக்கிறது கண்ணியமானவர்களே ஆயத்துக்குறிச்சி என்று ஒரு ஆயத்து பொருளால் இருக்கிறது அந்த ஆயத்தை படித்து பாருங்கள் எல்லோரும் ஏனே ஆயத்துகள் எடுத்துக் கொண்டால் மூன்று நான்கு விடயங்கள் தான் உள்ளடக்கப்பட்டிருக்கமான ஆயத்துக்குறிச்சியில் அல்ல பத்து விடயங்களை சொல்லுகின்ற ஆயத்துக்குறிச்சிய காலையில மாலையில தூக்கம் போறதுக்கு முன்னால அதே போன்று கஷ்டமான நிலைமைகள்லாம் ஓதுறோம் ஆனா ஆயத்துக்குறிச்சியில கருத்து தெரியுமா பொருள் தெரியுமா விளக்கம் தெரியுமா தப்தீர் தெரியுமா ஒண்ணும் தெரியாது அவர்கள் பிரமாண்டி அல்லாஹு அவர் சொன்னார்கள் ஒருக்க வந்தனிதனை பிடிக்கின்றார்கள் கடவுள் எடுக்க வந்த ஜக்காத்து பொருளை கையோட பிடிக்கின்றார்கள் அழுகிறார் அழுதுக்கு விட்டு விடுகின்றார் அடுத்த நாளும் வருவான் என்று சொன்னார்கள் அதுக்கு பின்னால் அபு ஹுரே ரஹில் அவர்கள் சென்று விட்டார்கள் சென்றதுக்கு பின்னால் அபு ஹுரே ராகுல்லோ அந்நிராவும் பார்க்கின்றார்கள் அதே திருடன் வருகின்றான் பொருளை திருடுவதற்கான மூன்றாவது நாள் திருடன் வந்தான் அவன் எக்காரண விடுவதில்லை அவனை உடனே பொடியாக நான் பிடித்து விடுவேன் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறான் மூணாவது நாளும் ரக்காசுரிய பொருளை திருட வந்தார் ஒரே பொடியாக பிடித்துக் கொண்டான் இன்றைக்கு நான் உன்னை விடவே மாட்டேன் என்று சொன்னார் அவன் அழுதான் அவனை விடவில்லை அப்போது வந்தவர் சொன்னார் அபு குரே அல்லாஹு பார்த்து உனக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லித்தாரே என்ன விட்டுடு என்று சொன்னார்கள் அபுகுரேரா அல்லாஹு மார்க்க விஷயத்திலே கூடுதலாக அக்கறை உள்ளவர்கள் படிக்கின்ற விஷயத்தில் அதிகமாக அக்கறை உள்ளவர்கள் எந்த அளவுன்றால் எனக்கு சொல்லித்தார்கள் நான் உங்களை விடுகிறேன் என்று சொல்லி அபூரா வந்தவர்களே சொன்னார்கள் உடனே அவர் சொன்னார் நீங்கள் ஆயத்தில் குறிச்சி ஓதினால் நான் இந்த இடத்துக்கு நீ வரமாட்டேன் சொன்னார் அப்போது அதை சொன்னதும் அபூஹுலி ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்து விட்டாரே அப்படியே விட்டு விட்டாரோ போய்விட்டார் அடுத்து நான் சொல்லலாகோ அலைவச மஞ்சத்துக்கு போய் சொன்னார்கள் இப்படித்தான் முதலாவது நாள் வந்தவன் இரண்டாவது நாள் வந்தான் மூணாவது நாள் வந்தான் இப்படியே நடந்தது அவன் ஒரு விடயத்தை கட்டு தருவதாக சொன்னான் அதுக்கப்புறம் கட்டுத்தாருங்க விடுகிறேன் என்று சொன்ன ஆயத்துக்குறிச்சியே ஓதுங்கள் நான் இதுக்கப்புறம் வரமாட்டேன் என்று சொன்னான் சொல்லலாகோ அலைவசிட்டு சொன்னார் அவன் பொய்யன் தான் அவன் செய்தான் மூணு நாளும் வந்தவன் மனிதன் அல்ல மூணு நாளும் சொல்லிவிட்டான் எனவே ஆயத்து குறிச்சி எங்க எங்கெல்லாம் ஜிங் உங்களை பிடிக்க வர மாட்டாது அதே போன்று மனிதர்களுடைய ஏற்படாது எனவே அன்பான தாய்மார்களே சகோதரிகளே எங்களுடைய குழந்தைகள் எதிர்காலத்திலே நல்ல குழந்தைகளாக வர வேண்டும் என்றால் குழந்தைகள் நிறைய விடயங்களை படிக்க வேண்டும் இன்னைக்கு முஸ்லீம்களுடைய தலா கூடிய வீதாசாரம் கூடிக்கொண்டு போகிறது காரணம் என்ன எங்களுக்கு கணவன் வாழ தெரியாது உரிமைகளை பேடி நடக்க தெரியாது சுத்தமான முறையில் நடக்க தெரியாது கண்ணியமான தாய்மார்களை கவலையோடு பேசுகின்றேன் நிறைய கணவாருடைய கம்ப்ளைன் என்னடா கண்ணியமானவர்கள நிறையம் இருக்கிறது ஏழு எட்டு வயது பிள்ளைக்கு ஐத பத்தி சொல்லி கொடுக்கலுமா எட்டு ஒன்பது வயது பிள்ளைக்கு நிபாச பத்தி சொல்லி கொடுக்கலுமா காவியானிகளை பத்தி சொல்லி கொடுக்கலுமா குடும்ப வாழ்க்கையை பத்தி சொல்லி கொஞ்சம் காலம் யாரும் விட்டுடாதீங்க விட்டு விட்டோம் என்று எதிர்காலம் எதிர்காலம் பாதிக்கப்படும் குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள் நாளைய வறுமையில் எங்களுடைய குழந்தைகளை எல்லாத்திலையும் விடுவார்கள் எனவே குழந்தைகளுக்கு முயலுங்கள் அல்லஹா என்னுடைய உங்களுடைய எல்லோருடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பை சொல்லுகின்றான் என்ன பொறுப்புண்டா யுல்லோ மக்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகிலே இருந்து பாதுகாத்து கொள்ளு இந்த முழு மனிதர்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு இதுதான் எங்களையும் எங்களுடைய பிள்ளை எங்களுடைய கணவர் எங்களுடைய குடும்பம் எல்லாரையும் நரகல இருந்து பாதுகாக்கும் நரகல் இருந்து இஸ்லாத்தை படிக்க வேண்டும் இஸ்லாத்தை படிக்காம மார்க்கத்தை படிக்காம குழந்தைகளை நல்ல முறையில் உருவாக்க இயலாது எனவே குழந்தைகளுக்கு ஒவ்வொரு தாய்மாரும் முன்மாதிரியாக திகழ வேண்டும் அப்படி திகழ்கின்ற போதுதான் கண்ணியமான தாய்மார்களே எங்களுடைய குழந்தைகள் எதிர்காலத்திலே சிறந்த குழந்தைகளாக உருவாகுவார் தாய்மார்கள் ஒழுக்கமாக நடக்க வேண்டும் கணவனுக்கு முன்னால் ஒழுக்கமாக நடக்க வேண்டும் கணவன் மனைவியில பேசக்கூடிய கணவன் மனைவியாக பேசக்கூடிய விடயங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு தெரியக்கூடாது வாவருடைய மானங்களிலே யாரும் தலையிடக்கூடாது அன்பான தாய்மார்களே இன்னைக்கு எங்களுடைய சமுதாயத்தில் உள்ள மிகப்பெரிய நோய்தான் இரண்டு மூன்று பெண்கள் சேர்ந்துட்டா மற்றவங்களுடைய பேச்சை பேசுகிறேன் எந்த அளவுகள் சொல்லி தருகிறார்கள் மற்றவருடைய மானம் எந்த அளவு நாங்க எப்படி எங்கட அவுரத்தை மறைவான இடத்தை ஆடைகளை கொண்டு மறைக்கிறோமோ அத போல மனிதருடைய குறைகளை மறைப்போம் நாங்க யாருமே எங்க அவுரத்தை வழிகாட்டத்தில் நிறுவ மாட்டோம் அவுரத்தை மறைப்போம் ஆடை விடுப்போம் அதே போல மற்றவங்களுடைய குறைகளை அவுரத்தை போன்று மறைக்கவே மத்தோடைய குறைகளை தேடக்கூடாது யாராவது எங்களை தப்பு தவறு செஞ்சாங்களா மன்னிக்க வேண்டும் இன்னைக்கு செலவு சொல்ற எங்களுக்கு மன்னிச்சேல அன்பான தாய்மார்களே மன்னிங்க அவர்கள் மன்னித்தார்கள் பயிற்சியை காரணம் சென்றார்கள் மன்னித்தார்களா இல்லையா துணியை காரணம் சென்னா மன்னித்தார்கள் இல்லல்லா ஆயுஷார்கள் அவங்கள விட்டு கட்டினார்கள் மன்னித்தார்களா இல்லையா யூசுப் அலிசலாம் அவங்கள சகோதரர்லாம் யூசுப் கொஞ்சம் கிணற்றில் போட்டார்கள் அவங்களோட சகோதரர்களை மன்னித்தார்களா இல்லையா யூசுப் அலைச்சு அவங்களோட உயிரை விடுவோம் எங்கட உயிரை பெருசா அயசாரிகள் அவங்களோட மானத்தை விடுவோம் எங்கட மானம் பெருசா எனவே அன்பான தாய்மார்களை மன்னிக்கோணும் நாங்கள் எல்லாரும் மத்தவங்கள குறைகளை பேசக்கூடாது எப்போது மரியாதையாக வாழணும் உறவுகளுக்குள்ள நல்ல முறையில் நடந்து கொள்ளணும் உறவுகளை சேர்ந்து என்பது எங்களுக்கு தாராம என்பதுக்கு அவனை கொடுக்கிறது எங்களை வீட்டுக்கு வாராம என்பதுக்கு அவனை போறது எங்களுக்கு சொல்றாங்க என்பதற்காக அவனை சொல்றது இதில் உறவு முறையை எங்களுக்கு சொல்லாட்டியும் நாங்க சொல்லணும் எங்களை வீட்டுக்கு வராட்டியும் நாங்க அவங்களோட வீட்டுக்கு போகணும் எங்களை வெட்டி வாழ்ந்தாலும் நாங்கள ஒட்டி வாழணும் இதுதான் சொல்லுகிறது சில உறவு முறை இருக்குது கண்ணியமான தாய்மார்களே அது துண்டிச்சு போகும் ஆனா சில உறவு முறைக்கு துண்டிக்காது உதாரணமாக திருமண உறவு முறைக்குதே அது சில பேரை துண்டிச்சு உதாரணமாக ஒரு பெண்ணொண்டு இந்த ஊர்ல இருக்கிறாங்கள வச்சு கொள்வோம் கரம்பாவை இந்த ஊர்ல ஒரு பெண்ணோட திருமணம் என்ன செய்யறோம் எங்களுக்கு அந்த ஊரும் மாப்பிள்ள பேரும் தெரியாது மாப்பிள்ள வாப்பா அம்மாவோட பேரும் தெரியாது அப்ப திருமண ஒரு மாதத்துக்கு பின்னால நட குடும்பம் அப்ப திருமணம் முடிச்சதுக்கு பின்னாலதான் தெரியும் மாப்பிள்ளைய பேரு தெரியும் மாப்பிள்ள வாப்பா அம்மாவோட பேரு ஊரெல்லாம் தெரியும் அப்ப திருமணம் முடிச்சு ரெண்டு மாசு பிரச்சனை வருது என்ன செய்யறாங்க சகோதர சகோதரியுடைய உறவு இருக்குதே இது பெருமதியான உறவு இது நாளை மறுமை வரைக்கு வரக்கூடிய உறவு இந்த உறவுகளை துண்டிச்சு வாழ்ந்தா எல்லாவும் அவர்களை துண்டிச்சு கொள்ற யாரெல்லாம் தாத்தா தங்கச்சியோட பேசாம இருக்கிறாங்களோ நானா தமிழோட பேசாம இருக்கோ சொன்ன சாச்சி சாச்சா மாமாங்களோட பேசாம இருக்காங்களோ அவங்க உறவாக பேசிக்கொள்ளுங்க பேசாம இருந்து எவ்வளோ அமல் அல்லா தமிழ் போகாது எனவே அன்பான தாய்மார்களே சகோதரிகளே நாங்க எல்லாரும் அன்புக்கு அடிமையா இருப்போம் ரெஸ்பெக்டுக்கு அடிமையில நாங்கெல்லாம் அன்புக்கு அடிமையா இருப்போம் அன்பால மற்றவர்களை வாழ வைப்போம் பிள்ளைகளுக்கு மத்தியில நீதமாக நடப்போம் பிள்ளைகளுக்கு மத்தியில செலவழிக்கிற விஷயத்துல மட்டும் நீதம் அல்ல செலவழிக்கிற விஷயத்திலையும் நீதம் வேணும் அதே போன்று கண்ணியமான தாய்மார்களே பிள்ளைகளுக்கு காட்டுகின்ற அன்பு விஷயத்திலையும் நீதம் வேணும் இன்னைக்கு சில தாய்மார்களை சில பெற்றோர்களை சமூகத்துல பாக்குறோம் சில பிள்ளைகளோட வள வள வளர்ந்து ஒரே பாயிர அடிக்கிற அந்த பிள்ளையோட ஒரே தண்டை பிடிக்கிற ஆனா அப்படி எந்த தாய்மாரும் இருக்கக்கூடாது குழந்தைகள் எல்லாரையும் சமனாக பார்க்க வேண்டும் குழந்தைகள் எல்லோருக்கும் சமனாக செலவழிக்க வேண்டும் ஆம்ப பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும் பிள்ளைகளுக்கு மத்தியில புரோதங்களை விரோதங்களை ஏற்படுத்திவிடக் கூடாது எனவே நாங்கள் முன்மாதிரியாக இருக்கின்ற போதுதான் எங்களுடைய குழந்தைகள் நிச்சயமாக எதிர்காலத்திலே நல்ல குழந்தைகளாக அவர் உருவாகுவார் எனவே அன்பான தாய்மார்களே இறுதியா ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திவிட்டு நாங்கள் மட்டும்தான் மாறிக்கொள்ளும் தொட்டிக்கொள்ளும் என்று நாங்கள் விளங்கி இருக்கிறோம் ஆனால் மனிதனுடைய குணங்களும் தொட்டிக்கொள்ளும் ஒரு தாயிடத்தில் பெற்றோர் சேர்க்கக்கூடிய அருவருப்பான குணம் இருக்குது அதுவும் பிள்ளைக்கு மாறும் நோய் எப்படி தொட்டிக்கொள்ளுதோ நோய் எப்படி இன்னொரு மாறுதோ அத போல எங்களுக்கு அருவறுப்பான குணங்கள் நல்ல பண்பாடுகள் அதுவும் நடந்தா பிள்ளைகளுக்கு நல்ல பண்பாடுகள் போய் சேரும் அருவறுப்பான பாவமான முறையில விடுபட்டு போனா எங்களோட குழந்தைகளும் அப்படியான ஒரு அமைப்புலதான் போவாங்க எனவே அன்பான தாய்மார்களே சகோதரிகளே முக்கியமாக நிறைய விடயங்களை ஞாபகப்படுத்தினேன் எங்களுடைய குழந்தைகள் நாளைய மறுபடியும் எல்லாரையும் கொண்டு போய் துவக்கத்திலே சேர்க்க வேண்டும் நாளே வறுமையில் எங்களுடைய குழந்தைகள் அல்லாவுக்கு முன்னால் எங்களை காட்சி கொடுத்து விட கூடாது எனக்கு ஒரு எங்களோட அப்பா மார்க்கத்தை சொல்லி தரையில் மார்க்கத்தை சொல்லி தரக்கூடிய அமைப்புகளோட தொடர்பை ஏற்படுத்த இல்ல மார்க்கத்தை சொல்லி தரக்கூடிய மூலமாக்கள்கிட்ட ஒப்படைக்கள் எங்களுக்கு வலியை செலவழிக்க இல்ல மார்க்கத்துக்கு செலவழிக்க இல்ல எங்களை பார்க்க இல்ல மார்க்க கல்வி தரையில் எங்க பிள்ளைகள் யாருமே நாளைய மறுமையில் எங்களை மாற்றி விடுத்து எங்களை மாட்டி எங்களை நரகத்துல கொண்டு வந்து சேர்த்து விட கூடாது எனவே அன்பான சாய்மார்களே குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய கடமைகளை சரியான முறையில செய்யுங்க குழந்தைகளுக்கு அதிகமாக மார்க்க கல்விய கொடுங்க மார்க்கத்துக்கு குழந்தைகளுக்கு பணங்களை அள்ளி வாருங்க அவங்களுக்கு அவன் கல்வி கட்டி கொடுக்கக்கூடிய ஒலமாக்களுக்கு ஏந்த அளவு கவனியுங்க அவங்களுக்கு அவருடைய கல்வியை கட்டுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு உதவி செய்யுங்க அவங்களை கண்ணியப்படுத்து மாதத்துல ஒரு நாளாவது பிள்ளைகளுக்கு அவங்க பிள்ளைகளை ஆக்குவதற்கு அவருடைய கஷ்டப்படக்கூடிய அதரரசுமார்கள் கஷ்டப்படக்கூடிய ஆசிரியருமார்கள் கஷ்டப்படக்கூடிய பொறுப்புதாரிகள் இவர்களை மாதத்துக்கு ஒரு முறையாவது சந்தித்து அவர்களை உற்சாக அவர்களுக்கு உங்களுடைய அன்பளி புகழை அவர்களை அதாவது நல்ல முறையிலே அவரை உற்சாகமூட்ட குழந்தைகள் எதிர்காலத்தை துபாவார அரவணைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் சாதாரணமான ஒரு விடயம் அல்ல இன்றைய காலத்திலே குழந்தைகளை வளர்ப்ப என்பது இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாம் நல்ல விஷயத்தை படிக்கப் போகின்றார்கள் எங்களுடைய பிள்ளைகள் படிக்கின்றார்களா படிக்கவில்லையா என்பது கேள்விக்குறியா இருக்கிறேன் அன்பான தாய்மார்களே எனவே இதை சொல்ல வருகிறேன் என்றால் எங்களுடைய குழந்தைகள் இன்று எந்த நேரமும் குழந்தைகளை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில நாம் இருக்க வேண்டும் முந்தையொரு காலம் இருந்தது எங்களை குழந்தைகள் அப்படியே கெட்டுப்போகக்கூடிய சூழல் குறைபு இன்று பாதையில போனாலும் கண்ணியமானவர்கள் எங்க இன்னொரு அழுக்கான இன்னொரு அருவறுப்பான நடத்தையுடைய பழகி நான் எங்கட கெட்டு போகுது அதே போன்று எங்கட புள்ள அருவறுப்பான ஒரு சூழலுக்கு போகுது அங்க கெட்டு போகுது அதனால் அன்பான தாய்மார்களே மீட்டி மீட்டி சொல்லி போகிறேன் குழந்தைகளை அதிகமாக கவனியுங்க எங்கட புள்ள டொய்லெட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் சொன்னா வாரத்துக்கு கொஞ்சம் கவனியுங்க டொய்லெட் இருக்குது இஷ்ட போயிட்டு கூடுங்க நேரம் இருக்க கூடாது வெளியே வந்துடும் சில பிள்ளைகள் அருவறுப்பா நிறைய வேலைகளை டொய்லெட் மூலமாட் இருந்து செய்யறாங்க அன்பான தாய்மார்கள் எதை சொல்லவர்கள் எல்லா நிலைமையிலையும் கண்காணிங்க இடைவெளகிற குழந்தைகள் தூங்க போனா எத்தனை மணிக்கு தூங்குறாங்க எப்படி எழுப்புறாங்க கொஞ்சம் கவனியுங்க முடியாது எனவே அன்பான தாய்மார்களே இறுதியா ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி கொகுந்தேன் ஆரம்பத்தில் நான் ஞாபகப்படுத்தினேன் எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் செல்வமாக தந்திருக்கிறான் இதை செல்வமாக பாருங்கள் இந்த குழந்தைகளை எல்லாம் எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக பாருங்கள் குழந்தைகள் கருதுங்கள் எனவே சாலையான குழந்தைகளை இந்த நாட்டிலே இந்த ஊரிலே உருவாக்கி விட்டு மௌத்தாகுவோம் நிச்சயமாக நாங்கள் மௌத்தானாலும் ஒவ்வொரு நாளும் எங்களை கபுருக்கு நன்மைகள் வந்து கொண்டிருக்கும் எனவே வல்லவன் அல்லாஹமாக எங்களை எல்லோரையும் அல்லாவுக்கும் பொருத்தமான நல்ல பெற்றோர்களாக கபூசி சொல்வானாக எங்களுடைய குழந்தைகளை சாலையான குழந்தைகளாக ஆக்கி நாளைய மறுமையில் அந்த குழந்தைகளூடாக ஜென்னத்தில் பிறந்த சுவக்கத்தை அடையக்கூடிய கூட்டத்தில் எல்லாயும் அனைவரை கபூசி சொல்வானாக ஆமீன்